வணக்கம் நண்பர்களே நற்றின ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி நாற்பத்தி நான்கை வழங்குவதற்காக சென்னையில் இருந்த அரவிந்த் சென்ற பகுதியில் ஹாரி பாட்டர் கதையின் மிக முக்கியமான நீதி ஒன்றை தெரிந்து கொண்டும் தமிழ்டர் வாயிலாக அதாவது சக்திக்கு ஆற்றலுக்கு நல்ல ஆற்றல் கெட்ட ஆற்றல் என்று பிரிவினை கிடையாது அதை உபயோகிப்பவர்கள் அவர்கள் என்ன எண்ணத்தின் மூலம் அதை செயல்படுத்துகிறார்களோ அதை பொறுத்துதான் நல்ல ஆற்றல் கெட்ட ஆற்றல் என்பது இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம் அதற்கு உதாரணம் பாம்பிடம் பேசும் சக்தியை வால்டமோட் எப்படி உபயோகிக்கிறான் ஹாரி எப்படி உபயோகிக்கிறான் இதை வைத்து ஒரு உதாரணத்தை வைத்து பார்த்துக்கொண்டோம் ஸோ கடைசியில் லூசியஸ் மல்பாய் ஹாரியுடன் படிக்கும் டெக்கோ மால்பாயின் தந்தை தந்தை தான் இந்த வேலையை செய்தது அவர்தான் இந்த டைரியை ஜின்னியோட பேக்கில் திருட்டு தினமா போட்டவர் அதனால தான் இந்த மாதிரி விபரீதங்கள் விபரீதங்கள் நடந்ததுன்னு தெரிந்து கொண்டோம் இப்ப லூசியஸ் டாபியை அடிச்சு எழுத்துட்டு போறாரு அவரோட அடிமை தானே ஹாரி வந்து அடுத்து டம்பிள்டர் கிட்ட இந்த டைரி அவர்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போறான் அந்த டைரியை அவனோட ஷூவை கழட்டியில் சாக்ஸ் குள்ள அந்த டைரியை வச்சு அந்த சுருட்டி எடுத்துட்டு ஓடுறான் ஹாரி லூசியர் சார் லூசியஸ் சார் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு ஓடுறான் தூரத்துல லூசியஸ் அந்த குரலை கேட்டு அப்படியே படியில் இறங்க போறாரு காசில் இருந்து இறங்கி போனான்னு என்னடா அப்படின்ற ஒரு பரிசு வாங்காம போறீங்க இங்க ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்க ஒரு பரிசு வாங்காம போனா அப்படி என்னடா பரிசு உங்களுக்குரிய பரிசு தான் இந்தாங்க அப்படின்னு அந்த நாத்தம் படிச்ச சாக்ஸ் அது சேம்பர் ஆப் சீக்கிரம் போய் இங்கே அலைஞ்சி சுத்த பார்த்த அந்த டைரி அத வந்து கொடுக்கறான் போட கண்ட கனவெல்ல நினவா இல்ல அப்பனையும் அம்மையும் மாதிரி நீ ஒரு மோசமான முடிவை நிச்சயமா சந்திப்பது டாபி அப்படி அவர் சொல்றதை கொஞ்சம் கூட கண்டுக்காம நம்ப முடியாம பாத்துட்டு இருக்கு அத கையில அப்படின்னு லூசியஸ் கேக்கும் கையில அவர் தூக்கி போட்ட சாக்ஸ் இருக்கு மாஸ்டர் எனக்கு என்னோட வேலைக்காரன் விடுதலை ஆட அவருக்கு ஒரு பொருள் எந்த பொருளா இருந்தாலும் சரி அது தூக்கி எரிஞ்சு சர்வெண்ட் அதை பிடிச்சிட்டாருன்னா அவருக்கு விடுதலை கிடைச்சிடும் நமக்கு அதுதான் விடுதலை அடைஞ்சிட்டாரு ரொம்ப நன்றி லூசியஸ் மாஸ்டர் இனிமேல் டாபிய யாரும் கட்டுப்படுத்த முடியாது பயங்கர கோவம் உன்னால எனக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் போயிட்டான் இவனை எவ்வளவு காசு கொடுத்தவங்க தெரியுமா உன்னை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திரக்கோள் எடுக்கிறாரு எடுத்து ஹாரி மேல ஏதோ ஒரு சாப தேவலான்னு பாக்குறாரு பறந்து போய் அவரே அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஸ்டெப்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு பறந்து போய் அடி ஸ்டெப்ல மேல ஸ்டெப்ல இருந்து இறங்கல இருந்தவர் கீழே போய் விழுந்துட்டார் பார்த்தா டாபி அவரோட சக்தியை உபயோகிச்சு லூசியை தள்ளி விட்டுட்ட நீ இனிமேல் ஹேரி பாட்டு யாரும் தாக்க முடியாது அவருக்கு யாரும் கெட்டது பண்ண முடியாது நீங்க வந்து போயிடு அப்படின்னு டாபி சொல்றாரு என்ன நீ அடிக்கிறியா வீட்டு வேலைக்காரனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கின்றது லூசியஸ்க்கு இப்பதான் தெரியுது ஹாரிக்கு இப்பதான் தெரியுது சார் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க சாதாரண ஆளே இல்ல மிகப்பெரிய புனிதர் என்ன காப்பாத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது போதே நடக்கிற சம்பவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டேனே கேட்டனே சரியா அந்த பேர் சொல்ல கூடாதவனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேக்கும்போது இல்லன்னு ஆனா ஏதோ ஒரு சமிக்க ஆமா ஆமா பாட்டுறேன் சம்பந்தம் இல்லதான கடந்த கால பேர் அதனால உருவான டைரி தானே ஒண்ண சரி போய் தொலை எங்க அப்படின்னு சொல்லி ஹாரி நீங்க சாதாரண ஆள்ல ரொம்ப நல்லவர் உங்களை எந்த ஆபத்தாலேயும் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நான் உங்களுக்கு பல அதீத சக்திகள்லாம் இருக்கு நீங்க சாதாரண ஆள் இல்ல ரொம்ப மிகப்பெரிய புனிதர் மிகப்பெரிய சக்திசாலி அப்படின்னு புகழ்ந்துட்டே டாபி போயிடுறாரு நல்ல நியூஸ் வருது லூசியஸ் மல்பாய வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட் பதவியில இருந்து கவர்னர் பதவியில இருந்து ஒரு ரெண்டு மூணு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அதனால மால்பாய் வழக்கம்போல பந்தா பண்ணாம ரொம்ப வருத்தத்தோட ஸ்கூல்ல சுத்திட்டு இருக்கிறான் அப்புறம் வழக்கம் போல எல்லாரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க ஜஸ்டின் பின் ஹாரிய தப்பு தப்பா பேசின ஹாரிக்கு ஹாரி தான் வாரிசு பேசி அவன் ரொம்ப ஆபத்தானு பேசினவன் ஹாரிகிட்ட மன்னிப்பு கேட்டுறான் அவன் வந்து பாம்பால அந்த ஸ்லைத்தரன் பாம்பால தாக்கப்பட்ட அனைவரும் மறுபடியும் எஞ்சிடுறாங்க அந்த மேண்டேட்ஸ் மூலிகை மூலமா ஹெர்மியான எஞ்சிடுறா ஜஸ்டின் ஃபிஞ்ச் எஞ்சிடுறா எல்லாம் படுத்திருந்த அனைவரும் எஞ்சிடுறாங்க அப்புறம் எல்லாரும் ஜின்னிக்கிட்ட போய் ஹாரி கேட்கிறான் ஆமா ஜின்னி அன்னைக்கு எதாவது உண்மையை சொல்ல வந்தியே ஏ அதே உன்னோட அண்ணன் பெருசி வந்து தடுத்தான் அதுவா ஹரி நான் ஒன்னு சொல்ல வந்தேன் என்ன நினைச்சுக்கிட்டான் போகும்போது ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னு ஆமா அதுல தாக்கப்பட்டவங்க ஒருத்த வந்து ஒருத்தி வந்து பெர்சியோட லவர் ஓ அந்த பெனலப்பி கிளியர் வாட்டர் பொண்ணு தாக்கப்பட்டிருந்தா அவ வந்து ஒருத்தர பெர்சி கூட ரகசியமா பேசி இருந்த கண்டுபிடிச்சேன் ஒிருந்தான் உற நினரி சரி பழையாங்க சந்தோஷமா ஹாரி அவனோட சொந்தக்காரங்க அங்கிள் வர்ணான் சித்தப்பா வீட்டுக்கு போயிடறான் இதோட ஹாரி பாட்டர் பகுதி இரண்டு முடிவடைந்து விட்டது சோ இதுவரை நாம் கந்த முக்கியமான நீதிகளை பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு அதெல்லாம் நாம் பார்க்கலாம் மாமா மாமா நீங்க ரொம்ப ஏமாத்துறீங்க இந்த டம்பிளர் ரொம்ப ஏமாத்துறாரு என்ன மையா மேத்துறோம் அத வால்டமோட் アルபனியா காடுகள்ள இருக்காருன்னு சொல்றீங்களே டம்பிளர் சொன்னார்ல அவர் அங்கேயே பேக் போய் கண்டுபிடிச்சி பிடிச்சி கொண்டு வர வேண்டியதானே アルபனியா காடுகள்ள வால்டமோட் இருக்காருன்றது ஒரு வதந்திதான் டம்பிளர் சொன்னாரு அது உண்மையா இல்லையான்னு தெரியல ஆமா வதந்தி மாதிரி தெரிஞ்சாலும் அவனை பிடிச்சாலும் கொல்ல முடியுமா கொல்ல முடியாதான்றது இன்னொரு விஷயம் ஏன்னா ஹாரிய சின்ன வயசுல கொல்ல ட்ரை பண்ணும் அந்த கொல்லும் சாபம் அவனை தாக்கியும் அவன் சாகவில்லை அதனால அவனை பிடிச்சாலும் அவனை கொல்ல முயற்சி செய்தாலும் அவனை கொல்ல முடியுமா இல்லையான்னு தெரியல அந்த மாபெரும் குடிய சாபம் தாக்கி அவன் ஏன் சாகலன்றது மர்மமா இருக்கு அப்படி அவன் சாகாம இருக்கிறதுக்கு காரணம் அவனை எந்த சாபம் தாக்கியும் கொல்லாமல் சாகாமல் இருக்கிறதுக்கு அவன் ஏதோ ஒரு மந்திரத்தை உபயோகிச்சிருக்கான் ஏதோ ஒரு மோசமான தந்திரத்தை உபயோகிச்சிருக்கான் அது என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை அழிக்கும் வழி என்னன்ற ரகசியம் புலப்படும் சோ அதெல்லாம் கண்டுபிடிக்காம அவனை பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் போன வாரம் போய் பார்த்தோம்ல மாபலிபுரத்துல போய் சிற்பங்கள்லாம் ஆமா அந்த அழகிய சிற்பங்களை உருவாக்கின ரெண்டு மன்னர்கள் இருக்காங்க மகேந்திரவர் அதனுடைய மகன் நரசிம்ம பல்லவர்னு அந்த பல்லவர்கள் காலத்துல அந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு மாபெரும் ஆபத்து வந்தது வாதாபின்ற இடத்துல இருந்து புலிகேசின்னு வருத்த மாபெரும் படையோட படையெடுத்து வந்துட்டு இருந்தான் அவன் எதிர்க்கிற பலம் மகேந்திரவர்மர் கிட்டே இல்லை அப்ப அவன் படையெடுறதுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடியே காஞ்சிக்கு சில ஒற்றர்கள் அனுப்பியிருந்தான் அதுல ஒரே ஒரு ஒற்றரை மகேந்திரவர்மர் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ வாழ்ந்த ஒற்றை பிடிக்கணும்னு ஆசைப்படுறியே அதே மாதிரி மகேந்தர்வர்மர் அப்பயே அந்த ஒற்றனை பிடிச்சிருந்தா அந்த ஒற்றன் யார் அவனால் என்னென்ன தீமைகள் விளைஞ்சிருக்கு அவன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார் யார் அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் தெரியாமே போயிருக்கோம் அவர் என்ன பண்ணுவார் அந்த நாகநந்தின்ற ஒற்றரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஒற்றனை பிடிக்காம அவனை இவர் தன்னுடைய ஒற்றர்களை வச்சும் தானும் தனிமே தனிப்பட்ட முறையிலும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் அதன் மூலமாக நாகநந்தினாயது ய யாரு அவன் என்னென்ன பண்ணிருக்கான் அவனுக்கு துணையா யார் யார் இருக்காங்க அவனுக்கு கீழே யார் யார் வேலை செய்றாங்க அவங்க என்னென்ன வேலை செய்றாங்க எப்படி புலிகேசி படை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பாக்குறாங்கன்ற மாபெரும் திட்டத்தை கண்டுபிடிச்சு அதை தவிடுபடியாக்கி கடைசியில எல்லாரையும் ஒட்டு மொத்தமா கைது செஞ்சார் அதன் மூலமா அந்த புலிகேசியின் படையை ஜெயிக்க விடாம தடுத்தார் இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் இல்லை இன்றளமும் உலக அனைத்து நாடுகளும் கடைபிடிக்கும் வெளியுறவு கொள்கையில இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த நாடும் நமக்கு எதிரியா இருக்குன்னு உடனே அழிச்சிட முடியாது அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு நண்பராக நடிக்கிற நாடு எல்லாம் என்னென்ன பண்றான் அவனுக்கு யார் யார் நண்பர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க எல்லாத்தையும் நம்மளால நம்ம தெல்ல தெளிவா ஆராய்ஞ்சு அறிஞ்சுதான் முடிவெடுக்கணும் இன்னைக்கு நம்ம ஈஸியா சொல்லுவோம் பாகிஸ்தான் அடிச்சிருந்தோம்னு அமெரிக்காவிலேயே வடகொரியா அடிச்சு ஒழிக்க முடியுதா முடியல ஏன்னா எந்த நாட்டையும் யாரும் எழுத அடிக்க முடியாது ஒவ்வொரு நாடுக்கும் பின்னால் மாபெரும் சக்திகள் இருக்கு அது என்ன எப்படி செயல்படுது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அது மாதிரிதான் வாழ்ட மோட்டோம் அவன் எதனால சாவல சாவாக சாகாமே இருக்கும் வரம் அவனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அதை எப்படி உடைக்கிறது இல்லதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாழ்ட மோட்டை பிடிக்க முயல்வது வீண் அப்படின்றதுதான் டம்பிளரின் எண்ணமும் ஹாரியின் எண்ணமும் சரியா தனக்கு கீழே இருக்கும் ஒரு மாணவனையோ வேலைக்காரனையோ அவனுடைய திறமையை உயர்த்தனும் அவனுடைய முழு பலத்தையும் உபயோகிக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான ஒரு என்ன ஒரு உத்தியை கையாள் சென்ற வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லலாமா இந்த உலகத்துல அனைவரிடமும் நல்ல குணங்களும் இருக்கு தீய குணங்களும் இருக்கு அவனிடம் உள்ள நல்ல குணங்களை புகழ்ந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த குறைபாடுகள் இருக்கு அது நீ கலைஞ்சன்னா நீ வந்து இன்னும் பெரிய ஆள் ஆவன்னு ஊக்குவிச்சனா நிச்சயமா யாருமே உனக்கு அத்தியந்த சிநேகர்கள் உனக்காக அவங்க தன்னுடைய பழத்தை பெருக்கி உனக்காக கடுமையை உழைப்பாங்க அதையே தான் தமிழ்டர் இந்த கடையில் ஹாரிக்கு ஆயிரம் குறைகள் இருக்கலாம் பட் அவர் எப்பயுமே ஹாரி கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை தான் சொல்றாரு உதாரணமா இந்த மாதிரி ஹாரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரே குடிக்க கொடுக்க துணிந்ததை முதல்ல சொல்றாரு அவனுடைய விசுவாச குணம் அவரிடம் காட்டின விசுவாசத்தை சொல்றாரு அவன் பாம்புக்காக பாம்பு பேசும் பழத்தை நல்லதுக்காக உபயோகிச்சது முதல்ல சொல்லிட்டு அவன் பள்ளி இருவர்களை விதிமுறைகளை மீறிய தீய குணத்தை விளையாட்டா பின்னாடி சொல்லி இதையும் நீ நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்கேன்னு அவனை வந்து எப்பயுமே ஊக்குவிச்சுட்டே இருக்காரு பாத்தியா ஆமா அவன் எவ்வளவு தப்பு செஞ்சு அவனை திட்டாம இருக்காரு ஆமா அவன் தப்பு செய்யறது நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாரு அது மாதிரி அதை ஹேரி வந்து இந்த கதை ஃபுல்ல நீ பார்ப்ப அதீத ஆர்வத்தால தனித்தானே ஆபத்துக்கு உட்படுத்துவோம் அந்த ஆர்வம் அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு நல்லது அதை எப்படி கரெக்டா உபயோகிக்கணும்னு நம்மள இந்த கதை ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பாரு இது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த காலத்துல வெற்றி பெறும் அனைத்து மேலதிகாரிகளும் அவர்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பதை இந்த உக்தி உனக்கு கீழே இருக்கிறவன் ரொம்ப திறமைசாலியா இருக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப சொற்பள்ளவன் சொற்ப திறவனா இருக்கலாம் அந்த சொற்பிறமையும் பாராட்டி பாராட்டி அதை இன்னும் வளர்ப்பதற்கு அவனை ஊக்குவிச்சிட்டே இருந்தன உன்னிடம் உனக்கு கீழே இருக்கிறது எவ்வளவு சாதாரணமான டீம் அதை மாபெரும் வெற்றி பெறும் வேர்ல்டு கப்பே ஜெயிக்கும் டீமா மாத்தலான்றதுதான் இந்த கதையில் மூலமாக காட்டப்படும் மாபெரும் நீதி நீயும் பிற்காலத்துல இந்த ஸ்கூல்ல உன்னோட ஸ்கூல்ல நாலஞ்சு ஹவுஸா பிரிக்கலாம் ஒன்னு ஒரு ஹவுஸ் லீடரா போடலாம் உனக்கு கீழ உன் ஹவுஸ்ல இருக்கிற பசங்களுக்கு மற்ற ஹவுல இருக்கிற பசங்களோட திறமை ரொம்ப கம்மியா இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி பணம் பணம் பேர் புகழ் சக்தி ஆற்றல் இதெல்லாம் நம்ம வளர்க்க எப்பயுமே முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் இதை எப்பயுமே ஏங்கிட்டு தான் இருக்கணும் சுத்தி இருக்கவனுக்கு இருக்க கூடாதுன்னு பல பேர் நினைக்கிறோம் அதுதான் நம்மளோட வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் இருக்க முடியும் இருக்கிற சக்திய நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம தன்னை சுத்தி இருக்கவங்களை பயங்கரத்தி அடிமைப்படுத்தி வைக்கவே வாழ்ட மட்டு யூஸ் பண்றதுனால தான் அவனுக்கு ஒரு விசுவாசமான நண்பர்கள் கூட்டம் இல்லாமே போயிடுச்சு உனக்கு ஆயிரம் சக்திகள் இருக்கலாம் உன்னால கோடி பணம் சம்பாரிச்சு சேர்த்து வைக்க முடிக்கலாம் முடிய முடியலாம் ஆனா நீ மலை போல பணம் சேர்த்து வச்சாலும் உன்னை சுற்றி ஒரு விசுவாசமான சுற்றம் நட்புக் கூட்டம் இல்லை என்றால் அந்த மலையளவு பணம் பனி போல் என்றும் விலகலாம் அதுக்கு பேர் நம்ம என்ன வச்சிருக்கோம் செல்வம் அந்த பேர்லேயே அது நிரந்தரம் அல்ல அது செல்லக்கூடியதுன்னு பேர்லயே இருக்கு பத்தியா அந்த பணம் எதுனாலையும் போலாம் உன் மலை உன்னுடைய எதிரிகள் ஒரு அவதூறு வழக்கு போடலாம் இல்ல நீயே தெரியாம ஒரு தப்பு செஞ்சு உண்மையில ஒரு கேஸ் வரலாம் இல்ல ஒரு கொள்ளை நோய் உன்னையும் சுத்தி இருக்கவங்களையோ உன்னுடைய சொந்தக்காரங்களையோ தாக்கலாம் அதற்காக நீ ஒரு கொள்ளைக்கார டாக்டர் ஒரு கெட்ட டாக்டர் மாட்டி உன்கிட்ட இருக்க பணம் ஃபுல்லா போகலாம் பற்பள காரணங்கள் ஒரு இயற்கை சீற்றம் வரலாம் எது வந்து அந்த பணம் நொடி பொழுதுல காணாம போகலாம் நீ எவ்வளவு மலை பணம் சேர்த்தாலும் சரி நொடி பொழுதுல காணாம போகலாம் அதுல இருந்து எல்லாம் உன்னை காத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்கா உனக்கு அதுக்கு ஒரே வழி உனக்கு உன்னிடம் உள்ள ஆற்றல் உன்னிடம் பணம் இதை சுட்டி இருப்பவர்கள் நலனுக்காக செயல்பட செய்ய வேண்டும் மொத்தமா செலவு பண்ணி உன்னை ஆண்டியாகனு நான் சொல்லவே இல்லை ஓரளவு பணம் இந்து தர்மத்துல ஒரு கணக்கு இருக்கு உனக்கு வர சம்பளத்துல ஆறுல ஒரு பங்க மக்கள் நலனுக்காக செயல்படு செலவு பண்ணனு அந்த மாதிரியாவது நீ செலவு பண்ணணும் பணத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுட்டி இருப்பவர்கள் நலனுக்காக செலவு பண்ணு உன்னிடம் உள்ள ஆற்றல்களை சுற்றி இருப்பவர்கள் நலனுக்காக அவர்கள் படிப்பதற்காக அவர்களின் நலனுக்காக அவர்களின் உயர்வுக்காக செலவு பண்ணு உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய விசுவாசமுள்ள சுற்றம் உருவாகும் உனக்காக உயிரே கொடுக்கும் விசுவாசிகள் உருவாவார்கள் அதைத்தான் ஹாரி செய்யலாம் பாத்தியா டாபிய காப்பாத்தினால அவனுக்கு என்ன லாபம் இப்ப ஒரு லாபம் தெரியாது ஆனா டாபி அவனுக்காக உயிரே கொடுக்கும் ஒரு விசுவாசியாவுறாரு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஹாரி வந்து தனக்கு ட்ரைவர் என்ற டூர்னமெண்ட்ல ஜெயிச்ச ஆயிரம் பொற்காசுகளை ராணோட அண்ணன்கள் ரெண்டு பேரும் அங்க கடை தொடர்க இந்த பணத்தை புல்லா கொடுத்துருவான் அதனால அவங்களும் ஹாரிக்கு உயிரே கொடுக்கும் ஒரு மாபெரும் விசுவாசிகளா மாறுவாங்க அமையல ஹாரியை சுத்தி மாபெரும் சுற்றம் ஒரு பக்கம் உருவாயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வால்டமோட் அடிமை லூசியஸ் எப்படி யூஸ் பண்றான்னு பாரு வாழ்டமோட்ட இருக்கிறக்கு அவனுக்கு அடிமையா இருந்தவன் வாழ்டமோட்டை மாபெரும் நோக்கத்துக்காக கொடுத்த ஒரு டைரிய தன்னோட சொந்த நலனுக்காக யூஸ் பண்றான் எதிரி ராணோட அப்பா ஆத்தர் வீசலியோட பேரை கெடுக்கிறதுக்காக சில்ற விஷயத்துக்காக யூஸ் பண்ணி அந்த டைரி அழிச்சுட்டான் பாத்தியா இதே இது எங்கேயோ பதங்கி இருக்காரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு அவரை காப்பாத்ததுக்காக போய் ஏதாவது முயற்சி செய்யறானா ஒருமேசியும் முயற்சியும் பண்ணல சோ நீ உன்னுடைய சக்தியையும் பணத்தையும் பயங்கரத்தி பல அடிமைகளை நீ வைத்திருக்கலாம் அதை நீ சுற்றம் என்று சொல்லிக் ஆனால் அவை சுற்றமல்ல அவர்கள் சுயநலவாதிகள் அவங்க எப்போ வேணாலும் உன்ன உறிஞ்சி குடிச்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் சோ என்றுமே உன்னிடம் உள்ள செல்வத்தையும் சுற்ற சுற்றியுள்ள உள்ளவர்கள் நலனுக்காக செலவு செய்தால்தான் உன் வாழ்க்கை நன்கு இருக்கும் நிம்மதியாக இருக்கும் இது ஹாரி பாட்டர் கதை சொல்லும் மிக முக்கியமான நீதி தெரிஞ்சுக்கோ செல்லிக்கும் பாகம் இரண்டு முடிவடையுது சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ரகசிகரை கதை முடிவடைகிறது அடுத்த பாகம் ஹாரி பாட்டர் ஹாரி பாட்டரும் அசன் சிறை கைதியும் என்ற மூன்றாம் பாகத்தை அடுத்த இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்